வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஏரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு சீனாவின் ஜாங்ஸி மாநிலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் உலக வரலாற்றில் மிக அதிகமானோர் கொல்லப்பட்ட நிலநடுக்கம் இதுவாகும் 1789 எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது கத்தோலிக்க கல்லூரியான ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இஸ்ரேலின் சட்டசபை ஜெருசலம் நகரை இஸ்ரேலின் தலைநகராக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்போதைய சென்னை மாகாணத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வியட்நாமில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாவா நிரலாக்க மொழியின் முதல் பதிப்பு வெளியானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க ஊடகவியலாளர் டேனியல் பேர் அவர்கள் கராச்சியில் கடத்தப்பட்டார் இவர் பின்னர் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கல்யாண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மணமகன் உட்பட அறுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாயேஜர் விண்கலம் எடுத்து அனுப்பிய படங்களை ஆராய்ந்து பிராட்ஃபர் ஏ ஸ்மித் எனும் விஞ்ஞானி யுரேனஸ் கோலின் எட்டாவது சந்திரனை கண்டு பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பதிவான ஒன்பதாவது சந்திரன் என்பதால் இதற்கு எஸ் பார் யூ ஒன்பது என்ற எண் பெயர் இடப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முத்து குமார சுவாமி மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு சுபாஷ் சந்திர இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பால் தாக்கரே இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டெரிக் வால்காட் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்த்திக் புகழேந்தி தமிழ் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு த மு சபாரத்தினம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரியக்குடி இராமானுஜா ஐயங்கர் கர்நாடக இசை வித்வான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எஸ் ஸ்ரீ ஸ்ரீஸ்கந்தராஜா இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்துல்லா சவுதி அரேபிய மன்னர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் என்று கையெழுத்து நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை